வணக்கம் நண்பர்களே நற்றினை ஹேரி போட்டிருக்கதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி நாற்பத்தி மூன்றை வழங்குவது சென்னை அரவிந்த் மேல்பாயோட வீட்டுல கீழ பாதாளத்துல உள்ள செல்லர்ல ஹேரி ஹர்மியானி மேல கஷ்டப்பட்டு இருக்க ஹேரி ரான் லோனா எல்லாரையும் அடைச்சு வச்சுட்டாங்க மேல ஹர்மியானி துட்டி துடிச்சுட்டு இருக்கிறா பில்லாட்டிக்ஸ் அவளை பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா எப்படி அந்த கிரைஃபண்டோட வாழ் எப்படியோ கையில கிடைச்சது கிடைச்சது ஹேரி எப்படி காப்பாற்றுறதுன்னு ஹேரி ராணும் ரூமுக்குள்ள லூனை கட்டை அவுத்து விட்டதுக்கு பயமா துடி துடிச்சு அவங்க எதையும் தட்டி எதையும் எந்த கதவை அவங்களால உடைச்சு வெளியே வர முடியல யோஹோ என்னை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு டெஸ்பிரேஷன் ஆகும் கூட இந்த பேக்ல இருக்கிற பழைய குப்பையெல்லாம் எடுத்துட்டு இருந்தான் டம்பிள கொடுத்த ஸ்னிக்சை பார்த்து ஹெல்ப் அப்படின்னு கட்டுனா ஒன்னும் கிடைக்கல அப்புறம் அவரோட மந்திரக்கோள் உடஞ்ச மந்திரக்கோள் எடுத்து பார்த்தான் அதுவும் ரெண்டு பீஸா உடைஞ்சு தரையில உடைந்துருச்சு அவன் எடுத்த வகத்துல பார்த்தா உள்ள சீரியஸ் கொடுத்த கண்ணாடியில இருந்து திடீர்னு அவன் ஹெல்ப் பண்ணு கத்துறத பாத்தன்னு திடீர்னு ஒரு நீல கண் தோண்டி தப்புன்னு மறைஞ்சிச்சு இது பொய்யான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போதே கொஞ்ச நேரத்துல டாபி வந்து ஹேரியை காப்பாத்து வந்திருக்கேன் ஹேரி பாட்டரை காப்பாத்துறதுக்கு தான் டாபி வந்திருக்கேன்னு நடு நடுங்கின வந்து பேசினாரு அவர்கிட்ட முதல்ல ஹேரி பிளான் போட்டு நீ லூனா டீன் ஆலிவன்ற மூல்முறையும் தூக்கிட்டு போனேன்னு சொல்ல கேட்டு அவங்க கூட்டிட்டு இரு இரு நான் ஆளு வச்ச பாக்குறேன் கூப்பிடா பில் நீ உள்ளாட்டிக்கு சொல்றான் வர்றது தெரியுது ஹேரியோட நினைவுகள் திரும்பவும் பயங்கரமா தழும்பு எரிஞ்சு தவறு நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடிச்சு சொல்ற உடக்கது கிடைக்கவே கிடைக்காது நான் அடிச்சு சொல்றேன் உன்னால சாவ தவிர்க்கவே முடியாது தவிர்க்கவே முடியாது இந்த உலகத்துல நீ புரிஞ்சிக்காத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு வாழ்மோட கத்துறது கேட்க இங்க பெல்லா டிக்ஸ் கத்துறது கேக்குது இவங்களோட உனக்கு கெப்பு பார்க்கும் எப்ப உண்டு இந்த வாங்கின தெரியாது உண்மையில எனக்கு தெரியாது இப்பதான் ஈவனுங்க கைது செய்து வரும்போது அவங்களை பார்த்ததே இல்லி சத்தம் போட ட்ரை பண்றான் சுமாரா சுமாரா ஏற்கனவே நம்மளை பாக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா யாரோ சேதிங்க யாரா அசைஞ்சீங்க அடிச்சு ஒரே குழம்பு கொண்டு போட்டுருவேன் மந்திரக்குள் நீட்டி அந்த செல்லருக்கு வெளியே நின்று சொல்றான் லைட்டு அப்படியே எரிஞ்சிட்டு நம்ம ரெண்டு மூளையில் போய் நிற்போம் அப்படின்னு ஹேரியும் ராணும் பிளான் பண்ணி வேற வேறு மூளையில் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த செல்லர்ல அவன் உள்ள வந்து மூணு பிரசனத்தை காணணும்னு மட்டும் கண்டுபிடிச்சான் தொலைஞ்சோம் அதுக்கு முன்னாடி நம்ம திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு ஹேரியும் ராணும் பிளான் பண்ணி வேற வேறு மூலையில் இருக்காங்க வேம்பட்டையில் உள்ள வரா மந்திரக்குளை வெளிச்சத்தை பாய்ச்சி பார்க்குறான் ஆளே காணணும்னு சொல்லிட்டு உள்ள தைரியம் வரான் எங்க ஓடிட போறாங்க உள்ள வேட்டையில் நுழைகிறான் கதவு சாத்தப்படுது தானா ஒரு பக்கம் ராண் பாஞ்சி வேம்பெயிலோட மந்திரக்குள் எந்த கையை பிடிச்சு அப்படியே தலைக்கு மேல தூக்கி பிடிச்சுக்கிட்டான் ஆரி ஒரு பக்கம் வேம்பையிலோட வாய மூடிட்டான் பாஞ்சி வந்து அவனை பிடிச்ச அமைக்கி வேம்டையிலோட இன்னொரு கை வாழ்மோட் உயிர் தெரிந்து வரும்போது வேம்டைல ஒரு கையை அறுத்து போட்டான் அப்ப வாழ்டமோட் ஒரு கையை பரிசா கொடுத்தான் அந்த கை ஹரியோட தொண்டையை பிடிச்சிச்சு ஹரியால எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவனால இந்த கைய தொண்டையில இருந்து எடுக்கவே முடியல ஒரு பக்கம் வேம்டை பாஞ்ச வகத்துல அவன் ரெண்டு கைய அந்த பக்கம் உயர்ச்சி அவனை எப்படி எப்படியோ கழுத்த ஆட்டி பாக்குறான் முடியல சாவு அவனை நோக்கி வர்றது அவனுக்கு தெல்ல தெளிவா தெரியுது வார்த்தையை கைடத்திலிருந்து கீழே வெற்றி வெற்றி இருக்கும்போதே திடீர்னு சொருங்கிடுச்சு கை தன்னோட கழுத்தை பிடிச்ச அமுங்க ஆரம்பிச்சு சின்ன நன்றி உணர்ச்சிய பொறுத்துக்க முடியாமல் அப்படியே அப்படியே பார்த்துட்டு தாண்டி விட்டு வெளியே போறாங்க அங்க பார்த்துட்டு அங்க ரூம்ல இருக்கமா இருக்கு ஹர்மியா நீ கிட்டத்தட்ட குத்துயிரும் குளையிருமா அசைய முடியாம கால் கடையில இருக்கிறதா வாழ பாக்கிறான் ஹாரிக்கு என்ன சொல்ல போனாலும் திக்கு திக்க இது பொய்யான வாழ் தான் பொய்யான வாழ் மேடம் இது உண்மை கிடையாது வெள்ளாட்டிக்ஸ் மந்திர கோல வச்சு ஒரு சுழட்ட சொட்டினா குட் படந்து பறந்து போய் பக்கத்துல செவர்ல இடிச்சு விழுந்துட்டான் இனிமேல் தோமதிக்க நேரமே இல்ல அவரை கூப்பிட்டு வேண்டியதுதான் எல்லாம் பிரச்சனையும் தீட்டுச்சு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்லீவை ஏத்துறா லெப்ட் கையில இருக்க டச் பண்ணிட்டான் அறிக்கை தழும்பு பயங்கரமே இது எரியுது வாழ்டமோட் ஹேரி ஒரு இடத்துல இருந்து அப்படியே யோசிக்கிறான் என்ன சும்மா கூப்பிடக்கூடாதுன்னு பலதனை சொல்லியிருக்கேன் ஹேரி பாட்டு இல்லாம சும்மா கூப்பிட்டா உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியும் இன்னைக்கு அதை அனுபவிக்க போறாங்க பாற்று இருந்தா அவங்க தப்பிச்சாங்க பைத்தியக்கார வாழ்டமோட் நீ எவ்வளவு மொட்டினாலும் மோதினாலும் அந்த மூத்த மந்திரக்கோள் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதரா நீ தோக்க போறது நிச்சயம் ஒன்னால ஒன்னும் செய்ய முடியாது வாழ்மோட்டோட வெறி விடிச்சு எழுந்தது அந்த கிண்டர்வால் இருக்கிற அற முழுவதும் பச்சை தீ கொடுந்து விட்டு எரியுது கிண்டர்வால் அப்படியே தீல எரிஞ்சே செத்து போயிட்டான் வாழ்ம வெற்றி பெருமிதத்தோட பறந்து வர ஆரம்பிக்கிறான் ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால இம்மிடியா மேல்ஃபியோட வீட்டுக்குள்ள ஆப்ரேட் ஆகும்ல இன்னொரு பக்கம் இந்த இதோட உழிச்சு கட்டி வைக்கலாம் என்ன தல நீ கொண்டு புரியா என்ன பேச்சே காணும் ரொம்ப ரொம்ப நன்றி பின்னாடி ரான் கத்திட்டு ஓடி வரா மந்தரக்கோல் பறந்து போது அந்த ஹேரி பின்னாடி பாஞ்சி வந்து பிடிச்சிடறான் இன்னொரு பக்கம் நடந்ததை பார்த்துட்டே லூசியை ஹேரியை நோக்கி மந்திரக்கோள் எடுக்கிறாரு லூசியஸ் மல்பாய் கீழே விடுறாரு இன்னொரு பக்கம் ஹேரி மேல்பாயோட அம்மாவும் மேல்பாயும் ஹாரி நோக்கி எது மந்திர தேவதை பார்த்து பாஞ்சி சோவா கடையில ஒழிஞ்சுக்கிட்டான் ஒழுங்கு மரியாதைய மந்திரக்குள்ள கொடுங்க பிடுங்கிற ரெண்டு மந்திர இப்ப என் கையில கொடுக்கல இந்த சாக்கடையோட உடம்புல இருந்து எவ்வளவு சாக்கடை வருதுன்னு பாப்பீங்க அவ கால இருக்கிற ஹெர்மியானியை பிடிச்சு அவ கழுத்துல இன்னொரு வெள்ளட்ரிக்ஸ் இன்னொரு கையில வச்சிருந்த சில்வர் கலர் கத்திய ஹெர்மியானி கழுத்துல வச்சுட்டா ஹெர்மியானி தொண்டையில அப்படியே கத்தி அழுத்த அழுத்த கொனேதுமா ரத்தம் வருது இல்ல இல்ல இதா கீழே புட்டுற கீழே புட்டுற ராணும் ஹாரியோ மந்திரக்கலை கீழே போடுறேங்க ஓடி வந்து ரெண்டு மந்திர கொலை எடுத்துக்கிறான் போட்டர் ஹாரிக் அது உண்மை தோணுது வாழ்ட மோட்டோட கடலை தாண்டி அடி பறந்து வந்துட்டே இருக்கான் கொஞ்சம் கிட்டே ஈஸியா அந்த ரூம் குள்ளேட் ஆகி வந்துடுவான்னு தெரியுது மேல திடீர்னு ஏதோ பயங்கரமா தரசு ஏதோ ஆடுற மாதிரி இருக்கு மேல திடீர்னு மேல கூரை இடிஞ்சு விழுது என்னன்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க அப்படியே வாசல்ல கூரை அடிச்சு தள்ளி விட்டுட்டு டாபி உள்ள வராரு பாட்டு மேல ல் நடத்தூடாது பிடிக்காது என்ன சொல்ற சக்தியை உபயோகித்து மேல்போய்டு அம்மா கையில இருக்கிற மந்திரக்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டான் முதலாளி கிடையாது டாபியோட முதல் முதலாளி பாட்டு தான் அவரை காப்பாத்திருக்கேன் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஹேரி ரான் அதே சமயத்துல சாண்டிலியர் கீழ விழுந்த இடத்துல இருந்த ஹெர்மியானிய கீழ இருந்து முடிஞ்ச இடிபாடுகள்ல தூக்கி நிறுத்தான் ரான் இன்னொரு பக்கம் ஹாரி உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கிற கேப்ல அந்த மேல இருந்த கூரை பிஞ்சு விழும்போது தப்பிச்சு ஓடிட்டு இருந்த மேல்ஃபாயை பிடிச்ச ரெண்டு வாண்டையும் உருவிட்டான் ஓடி வந்து கிரிப்பிட்ட தூக்கி பிழிச்சு டாபியோட கையை ஹேரி பிடிச்சுக்கிட்டான் இன்னும் 2 மூணு செகண்ட்ல வாழ்டமோட்ட அந்த ரூம்குள்ள வந்துருவாருன்னு தெரியுது ரான் ஹர்மியானியோட ஹர்மியானியோட கையில பிடிச்சுட்டு டாபியோட இன்னொரு கைய ரான் தன்னோட இன்னொரு கையால பிடிச்சுக்கிட்டான் அங்கிருந்து ரெண்டு வரும் டிசாப்ரேட் ஆகுறாங்க ஹேரி செல் காட்டேஜ் செல் காட்டேஜ் நினைச்சுட்டு வில்லோட செல் காட்டேஜ் நினைச்சுட்டு டிசாபரேட் டிசாப்ரேட் ஆயிட்டு இருக்கான் கடைசி சமயத்துல அந்த ரூம்ல ஹேரிக்கு ஒரு காட்சி தெரியுது லூசியஸ் மல்ஃபாய் அவனோட வைஃப் சிசி நடக்கிறத பார்த்து இவ்வளவு துரித நேரத்துல இவ்வளவு துரித நொடிகள்ல இப்படி நடந்துச்சு நிற்கிறாங்க பெல்லாட்டிக் கையில இருந்து அந்த சில்வர் களை கத்தி அவங்க இருக்கிற இடத்தை நோக்கி அவங்க இடத்தை நோக்கி பறந்து வருது அதுக்குள்ள அவங்க இடத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க ஹாரிக் அதே சஃபகேஷன் அவனோட மூச்சுக்குள்ள எல்லாம் பிடிச்சத அமுக்கிற இருக்கு அந்த சமயத்துல டாபியோட கை திடீர்னு துடிக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சு நம்ம தப்பான பண்றாரா என்ன யாரிக்கு புரியல போய் கிரௌண்ட் போய் நிக்கிறாங்க சில்வர் கலர் கத்தியோட பிடி தெரியுது அப்படியே மார்புக்குள்ள கத்தி முக்காவாசி இருக்கு வெள்ளாட்டுக்கு செறிஞ்ச கத்தி ரபி ரபி ரபி கொஞ்சம் புடுத்துக்கும் நானு கூட்டு வரேன் என்றான் உள்ள ஓடுறான் போ ஏன் தாபி தாமி நீ எப்படி வந்து யார்ச்சான்னு தெரிய எனக்காக வந்து உயிரை கொடுத்துட்டே நான் எது தப்பு போறேன் அவன் பேரை தெரியாம சொல்லி உன் உயிரை பணி கொடுத்துட்டேன் இதுக்கு என்ன பணியாலும் செய்ய மாற ஹாரி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கும்போதே அவன் தழும்பு பயங்கரமா எரியுது அந்த ரூமுக்கு வந்து வால்டமோட் வந்து அங்க ஹேரி பாட்டர் இல்லாம அவனை கூப்பிட்டுட்டாங்க நாங்க இருக்கிற எல்லாரையும் பனிஷ்மெண்டா தெரியுது ஆனா ஹேரி அழுவுறதுனால அவனோட துக்கும் டாபியோட இறப்ப நோக்கி இருக்கனால அந்த கோவம் ஹேரி எதுவுமே செய்யல ஹேரிக்கு அப்படியே அழுதுட்டே இருக்கும்போதே ஒரு பயங்கரமான ஷாக்கிங் ரெவலேஷன் அவனுக்கு ஏற்படுது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சீரியஸ் இறந்த வருத்தத்துல நான் இருக்கும்போது வாழ்ட மாட்ட என் ஆன்ம ஆன்மாவை பிடிக்க முடியல என்ன விட்டுட்டு போயிட்டான் இப்ப நான் ராபி இறந்த வருத்தத்துல இருக்கிறேன் என்ன அவனோட கோபத்தால ஒண்ணுமே செய்ய முடியே என் மூளைய ஒண்ணுமே அவனால தாக்க முடிய இதான் டம்பியூட்டர் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தாரா கத்துக்கோ கத்துக்கோ சொல்லிட்டு என்னால அந்த ஆக்கள் கத்துக்கிட்டு வாழ்ட உணர்வுகள் என்னோட மூளையில புகாம என்னால தடுக்க ஆனா எப்பெல்லாம் மற்ற உயிர்கள் மேல இருக்கிற அன்புலால நான் துக்கப்படுறனும் துயரப்படுறோம் அப்பெல்லாம் வாழ் மோட்டால என்ன எதுவுமே செய்ய முடிய இதான் அன்பின் சக்தியா புரியலையே எல்லாரும் ஹர்மியானியை கூட்டிட்டு ஹர்மியானி கஷ்டப்பட்டு நொண்டி நொண்டி வரா அவளும் அவக்கல்லையும் ஒரே கண்ணீர் டாபியோட இறந்த நிலைமையை பார்த்து நம்மளை காப்பாத்து வந்துட்டு போயிட்டாரே இல்ல என்னால தாக்க ஹாரியோட கண்ணில் ஒவ்வொன்னா தோண்டுது தனக்காக செத்தவங்களோட விஷன்ஸ் அப்படியே வருது தன்னோட அம்மா தன்னோட அப்பா சீரியஸ் அஸ்டானமியின் டவர் டவர்ல இருந்து அப்படியே கீழே விழுந்த டம்பிள் இப்ப டாபி எல்லாரும் எல்லாரும் கொஞ்சம் தனியா விடுங்க நானே நான் தான் இறுதிச் சடங்கு நடத்துவேன் அப்படின்னு ஹேரி சொல்றான் எல்லாரும் உள்ள போறாங்க ஹேரி மண்வெட்டி எங்க பக்கத்துல இருக்க பில் மண்வெட்டி எடுத்துட்டு வாங்க சொல்றான் பில் மண்வெட்டி எடுத்துட்டு வரா உள்ள அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுத்ததுக்காக டீம் தாமஸ் எல்லாரும் அவங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க டாபியே டாபியை புதைக்கிறதுக்காக ஹாரி எந்த மந்திரத்தை யூஸ் பண்ணாம தன்னோட மண்வெட்டியை தானே எடுத்து புல்லாந்து ஒரு இடத்துல குளிய தோன்றான் யோ எங்க பார்க்க போறேன் நான் உனக்கு ஏதோ ஒரு நாலு ஒரு சாக்ச தூக்கி தூக்கி எரிஞ்சு உனக்கு ஃப்ரீடம் கொடுத்தேன்னு எனக்கா உயிரே விட்டுட்டே ஹரியோட ஊர் கண்ணீரும் அவன் சொற்ற ஊர் கண்ணீரும் டாபி மேல அப்படியே பூ மாலையாவும் மலர் மாலையாவும் அப்படியே புளியுது வாழ்ந்த மோட்டோட எந்த கோம் ஹேரியை வந்து அடையவே மாட்டேக்குது அது ஒரு டிஸ்டன் செய்யும் மாதிரி தெரியுது வாழ் மொட்டு அங்க இருக்கிற ஆளுங்கள்லாம் பனிஷ் பண்றது ஹாரி தோண்டி முடிச்சோடனே எல்லாரும் வராங்க என்ப்பா என்ப்பா இப்படி பண்ற வந்திர குலைச்சி வீசி ஒரு குழி உருவாக்கிருக்கலாமே இல்ல இது என் டாபி எனக்காக உயிரை கொடுத்தவர் அவருக்காக நான் இது கூட செயல் நானே என்னோட சிறு காணிக்க நானே என்னோட கண்ணீர் நானே கஷ்டப்படுத்த உடனே குழி இல்ல இது எனக்கான சிறு காணிக்க லூனா வந்து பேசுறான் கடைசியா டம்பிள் ட்ரெஸ் ஆகும்போது மினிஸ்டர்ல இருந்து பல பேர் வந்து பல பல ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுத்தாங்க இங்க அந்த மாதிரி ஸ்பீச் கொடுக்க யாருமே இல்ல லூனா டாபி தான் உயிரை காப்பாத்துனதுக்காக நன்றி சொல்றான் எல்லாரும் நன்றி சொல்லிட்டு மந்த எடுத்து ஒரு சொல்ற சொல்ற இந்த குழி மூடப்படுது டாபி அப்படியே உள்ள ஐக்கியமாறாரு சமாதியா ஹாரி ஹர்மியானி ரான் எல்லாரும் பில் பிள்ளர் எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க ஹாரிக்கு நடந்த ஊரு சம்பவமா ஞாபகம் வருது எப்படி என் மேல பரிதாபம் காட்டினா நான் தேர்ட் இயர் கடைசியில அந்த உயிரை காப்பாற்றுன தப்புன்னு டம்ட்டு சொல்லிட்டு போது அது நிச்சயமா உனக்கு ஒரு நாள் அது உனக்கு அதுக்கான பரிசு நிச்சயமா கிடைக்கும் நீ வேம்டெயிலுக்கு உயிரை கடனா கொடுத்திருக்க ஹாரி அந்த கடன் உனக்காக ஒரு காலத்துல அது நிச்சயமா காட்டும் நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கான டம்பிளர் சொன்னது நாலு வருஷத்துக்கு என்னைக்கோ நடக்கிறத எப்படி அவர் கணிச்சு வச்சிருந்தாரு நான் அப்ப கொடுத்த உயிர் எப்படி என்னை காப்பாத்தும்னா டம்பிடர் அப்பவே எப்படி கணிச்சாரு இன்ன என்னென்ன விஷயங்கள் அவருக்கு தெரியும் எப்படியெல்லாம் அவர் முன்கூட்டியை கணிச்சு வச்சுக்கிறாரு